அனைவருக்கும் வசந்தாவின் அன்பு வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் சுவாமி நித்யானந்த கிரி விரிவாக்கம் செய்த ஸ்ரீ ஞானானந்த நிகேதன் தபோவனம் அஞ்சலின் வெளியீடான அந்த புத்தகத்திலிருந்து நான் தினமும் சில பகுதிகளை படித்து அனுபவிக்கும் பேச்சினை பெற்றிருக்கிறோம் இந்த புத்தகத்தில் பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கின்றன இப்போது முதல் அத்தியாயம் வாவ் என்று அழைக்கும் தப்போவனம் பாகவதம் கூறுகிறது ஜலமயமானவை மட்டும் தீர்த்தங்கள் அல்ல மண்ணாலும் கல்லாலும் செய்த விக்கிரகங்கள் மட்டும் தெய்வம் அல்ல அவை நாளடைவில் புனிதத்தை அளிக்கின்றன சாதுக்களோ தரிசித்த மாத்திரத்திலேயே பயன் அளிக்கிறார்கள் அப்படி அவர்களுள் சாதுக்களுள் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இலை மறைவு காய் மறைவாக ஆங்காங்கே சிறிய குழுவினரால் மட்டும் வணங்கப்பட்டு வாழ்ந்து மறையும் ஞானியர் பலர் உண்டு எங்கிருந்தோ வரும் அயல் நாட்டாரும் இவர்களில் சிலரனுடைய அருமைகளையும் பெருமைகளையும் அறிந்து உணர்ந்து அவர்களை பற்றி உலகத்திற்கு தெரிவிக்கும் போதுதான் அவர்களின் உபதேசத்தின் நறுமணம் உலகெங்கும் பரவுகிறது பகவான் ரமணரை பால் பிரண்டன் என்கிற எழுத்தாளர் மேல்நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்தார் பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த அபிட்சிகானந்தா ஹென்ரி லீசா என்ற ஒரு துறவி ஸ்ரீ ஞானந்தகிரி அவருடைய பூர்வாசுரம பெயர்தான் ஹென்ரி லீசா ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் என்னும் துறவரசரின் அபார மகிமையை நேரில் கண்டு வெளிநாட்டவர்க்கு அவருடைய முக்கியமான உபதேசமாகிய குரு தத்துவத்தையும் ஜீவன் முக்தராகிய அவருடைய உன்னத நிலையையும் குருவும் சீடரும் என்ற தமது புத்தகத்தின் மூலம் மற்றவர்கள் யாவரும் அறியுமாறு எடுத்து விளக்கினார் ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் காலக்கணக்கில் அடங்காத ஞான சித்தராய் நீண்ட காலம் பல இடங்களில் தங்கியிருந்து தமது அருள் ஆட்சியின் இறுதியில் அருணாச்சலத்தின் திருக்கோவிலூர் என்னும் திவ்ய தேசத்திற்கு அருகில் ஜீவ தென்பெண்ணை ஆற்றின் வடக்கரையில் தங்கி வந்தார் அவருடைய சாண்யத்தினால் ஸ்ரீ ஞானானந்த தபோவனம் என்னும் தவச்சாலை உருவாகியது திருக்கோவிலூர் க்ஷேத்திரத்திற்கு பிரசித்தமாக என்று பெயர் மார்கண்டேயரின் தந்தையான மிருகண்டு முனிவர் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவிக்ரம அவதாரத்தை காண விரும்பி தென்பெண்ணை நதிக்கரையில் அமைத்து கடுமையாக தவம் செய்து வந்தார் அவரிடம் எம்பெருமானாகிய கண்ணன் கண்ணபிரான் வயது முதிர்ந்த அந்தனர் உருவம் தரித்து வந்து பசிக்கு அன்னம் யாசித்தார் அன்னத்தை பரிமாறும் போது கையில் சுதர்சன சக்கரம் வலது கையில் சங்கமம் ஏந்தி பரம பாகவதாகிய பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகித்தவாறே உலகலந்த பெருமாளாக முனிவருக்கு மீண்டும் காட்சி கொடுத்தார் இதையொட்டிதான் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் சன்னதி ஒரு திவ்ய தேசமாகிறது இங்குதான் முதல் ஆழ்வார்கள் மூவரும் ஒரு நாள் தனித்தனியாக வந்து செய்தார்கள் சேர்ந்தார்கள் யார் இந்த பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் இவர்கள் தான் முதல் ஆழ்வார்கள் மூவரும் அவரவருடைய விருத்தாந்தத்தை தெரிந்து கொண்டார்கள் அப்போது ராத்திரியாகிவிட்டது தெய்வ சங்கல்பத்தால் பெரிய மழை இடி மின்னல் ஆழ்வார்கள் மூவரும் ஒரு சிறிய வீட்டின் இடைக்கழியில் ஒவ்வொருவராய் பெருமழைக்கு ஒதுங்குகிறார்கள் பகவதியானத்தில் திணைத்திருக்கிறார்கள் அப்போது எம்பெருமானும் அவர்களுடன் உறவாட விருப்பம் அவர்கள் மத்தியில் சாநித்தியமானார் அவர்கள் ஒதுங்கிய இடமோ மிகவும் சிறியது இப்போது எம்பெருமானம் தோன்றிய மிகவும் நெருக்கமாகிவிட்டது ஆழ்வார்களுக்கு இந்த திடீர் நெருக்கம் ஏன் ஏற்பட்டது என்று புரியாமல் அதன் காரணத்தை கண்டறிய ஞானமயமான திருவிளக்கு ஏற்றினார்கள் புயகை ஆழ்வார் பூமியையே அகலாகவும் கடலை நெய்யாகவும் ஆதவனை ஓர் அற்புத விளக்காகவும் ஏற்றினார் அந்த பேரொழியில் எம்பெருமான் நிற்பதை கண்டு ஆனந்த பாஷ்பம் பெருகினார் இது போல பூதத்தாழ்வார் அன்பையே தகலியாக்கி அவனை தரிசிப்பத்தில் உள்ள ஆர்வத்தையே நெய்யாக அவனுடைய ஆனந்த அனந்த கல்யாண குணங்களை பற்றிய சிந்தையையே திரியாக்கி ஞான வடிவமாகிய பக்தியை விளக்காக கொண்டு அவனை பக்கத்தில் நிற்க கண்டு அந்த பரஞ்சோதியை தரிசித்து புலாங்கிதமடைந்தார் பேயாழ்வாரோ அந்த இருவரும் இயற்றிய திருவிளக்குகளின் ஒளியால் பேரூர்கள் நீங்கவே தம் பக்தியினாலேயே நேராக திருமாறி சேவிக்க பெற்றார் இப்படி அந்த மூவரும் தமது அனுபவத்திற்கு போக்குவீடாக மூன்று திருவந்தாதிகள் பாசுரங்களாக தாம் பெற்ற பேரின்பம் உலக மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக பாடினார்கள் ஆழ்வாரின் வையன் தகழி என்று தொடங்கும் திருவந்தாதியில் பரபக்தி ரூபமாயிருக்கும் அறிவு குறிப்பிடப்படுகிறது அந்த ஞானம் முதிர்ந்த தசையாகிய பரஞ்ஞானத்தை பூதத்தாழ்வார் அன்பே தகழியா என்ற திருவந்தாதியால் திருவந்தாதியில் கூறினார் பரபக்தியின் பராகாஷ்ட பராகாஷ்டியில் ஆழ்ந்து அனுபவித்ததை திருக்கண்டேன் என்று மூன்றாம் திருவந்தாதையில் பேயாழ்வார் விளக்கினார் என்று என்பது சம்பிரதாயம் திருமங்கி ஆழ்வார் கூட இந்த தலத்தை மங்களா சாசனம் செய்திருக்கிறார் இடைக்கழியில் வந்து ஆழ்வார்களுக்கு சேவை சாய்த்த சாதித்ததால் இந்த பெருமாளுக்கு தேஹலீசன் என்று பெயர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தமது தேஹலீச ஸ்துதியின் நான்காவது ஸ்லோகத்தில் மிருகண்டு முனிவர் தவம் இயற்றிய இடத்தை மிருகண்டு தப்போவனம் என்றே குறிக்கிறார் அருகிலேயே மிருகண்டு பாறை இருக்கிறது தப்போவன ஆசிரமம் அமைந்துள்ள இடத்தில்தான் மிருகண்டு முனிவர் தவம் ஏற்றினார் என்று நமது ஸ்ரீ ஞானானந்தர் சுவாமிகள் கூறுவதுண்டு அந்த உலகனந்த பெருமாள் கோவிலும் கீழையூர் வீரட்டானமும் தென்பண்ணி நதிக்கரையின் தென்கரையில் இருக்கின்றன இந்த கீழையூர் வீரட்டானம் என்ன எந்த இடம் என்றால் அந்தகாசுரணி தனது வீர நகையால் சிவனார் வென்ற இடம்தான் கீழையூர் வீரட்டானம் இந்த தலத்தில் உள்ள பெருமாளை பெருமானை ஞானசம்பந்தரும் சுவா அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் கூட இங்கு இருக்கிறது கபிலர் சிவபெருமானை இந்த இடத்தில்தான் வழிபட்டாராம் இங்குள்ள கபில குன்றின் மேல் கபிலேஸ்வரர் திகழ்கிறார் நிஷ்டானுபூதி என்னும் கிரந்தத்தை எழுதியவரும் திருக்கோவிலூர் ஆதீனத்தின் ஸ்தாபகருமான ஸ்ரீ ஞானியார் சுவாமிகளின் சமாதி கூட இந்த தலத்தில் இருக்கிறது தமிழ் மூதாட்டி ஔவையார் இந்த கீழையூர் வீரட்டானத்தில் உள்ள விநாயகரை தான் பூஜித்து செய்த களம்ப செந்தாமரைப்பு என்ற பிரபலமான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறார் அவருடைய அருளை வேண்டியிருக்கிறார் கணபதியும் விஸ்வரூபத்தில் காட்சியளித்தார் அந்த இதே கணபதி தான் அவரை பின்னால் துதிக்கையினால் அப்படியே தூக்கி கைலாசத்தில் சேர்த்து விட்டவர் அதற்கு பின் கைலாசத்துக்கு வந்து சேர்ந்த சுந்தரரும் சேரமான் பெருமானும் தங்களுக்கு முன்னதாகவே அங்கு வந்து காத்திருந்த ஔவையாரை கண்டு அதிசயித்தார்கள் இந்த கணபதிக்கு பெரிய யானை கணபதி என்று கூட பெயர் இந்த பெண்ணையாற்றின் எதிர்கரையில் அரையணி நல்லூர் அரகண்ட நல்லூர் என்று இப்போது வழங்கப்படுகிறது அங்கு ஒரு உயர்ந்த பாறை அதன் மீது அத்துல்யநாதீஸ்வர் கோவில் இருக்கிறது இங்குதான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு அருணாச்சல ஜோதி தர்சனம் ஆயிற்று பூவார் மலர்கொண்டு அடியார் தொழுவார் என்று தொடங்கும் தேவாரத்தை கூட இங்கு பாடி பரவசம் ஆகியிருக்கிறார் பகவான் ஸ்ரீ ரமணர் வெங்கட்ராமன் என்ற சிறுவனாய் இருந்தபோது இங்கு வந்து மண்டபத்தில் தியானத்தில் ஆழ்ந்தபோது அருணாச்சல ஜோதி பழிச்சிட்டு மறைந்து அவரை ஆட்கொண்டது ஸ்ரீ ஞானானந்தர் கூட இந்த கோபுரத்தின் கீழ் அமர்ந்து பல நேரம் சமாதி நிலையில் இருப்பதுண்டு என்று கூறுகிறார்கள் அந்த நதியின் வடகரையில் சிறிது தூரத்தில் ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகளின் ஜீவ சமாதியான மூல திவ்ய பிருந்தாவனமும் இருக்கிறது சுமார் நானூற்றி வருடங்களுக்கு முன்பு மகா சமாதி அடைந்த இவர் மத்வ சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான இடம்பெற்றவர் பகவத்கீதை உபநிஷத்துகளுக்கு பாஷ்யம் எழுதிய இவர் ஸ்ரீராம இங்குதான் ஔ்வையார் மூவேந்திரியம் அழைத்து வள்ளல் பாரி அவருடைய மகளிர்களான அங்கவை சங்கவைக்கு திருமணம் நடத்தியதாக கூறப்படுகிறது ஒளவையார் பாட தென்பண்ணை ஆற்றின் ஒரு புறம் பாலும் ஒரு புறம் நெய்யும் பெருகின என்று கூறப்படுகிறது மேலும் இந்த அரையணி நல்லூரில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்ததாக வரலாறு உலகலந்த பெருமாள் சன்னதியை தென்கரையில் கொண்ட கிருஷ்ணபத்ரா நதியின் பெண்ணை நதியின் தீர்த்த மகிமையை பற்றியோ சொல்லவே முடியாது பிரம்மா கங்கையை தமது கலசத்தில் கொண்டு வந்து உலகந்த உலகலந்த பெருமாளுக்கு அர்க்யாதி தீர்த்தங்களை சமர்ப்பித்தார் பகவானின் ஸ்ரீபாத தீர்த்தம்தான் பெண்ணையாராக ஓடுகிறது என்று சகாய பர்வதத்தில் இது சகாய பர்வதத்தில் உதித்து கடல் நோக்கி செல்கிறது கங்கை பிரயாகை முதலிய பல தீர்த்தங்கள் இருந்தாலும் இதற்குள்ள விசேஷம் ஹரி ஆராதித்து பெருகத பெருகியதால் உடனேயே நம்மை பாவனமாக்கி விடுகிறது இந்த நதிக்கு தக்ஷிண பினாக்கினி தட்சிண கங்கை என்ற பெயர் கூட உண்டு அகமர்ஷன சூத்திரத்தில் அசிக்னியா என்ற பதம் சொல் தென் பெண்ணையே குறிக்கும் இந்த மகிமை வாய்ந்த இந்த திவ்யக் கேத்திரம் இதை பற்றிய மகிமையை நேரம் தொடர்ந்து நாளை காண்போம் ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி மகாராஜ்கி ஜெய் நன்றி வணக்கம்